அவர்கள் கண்டார்கள் அம்மனிதர் தொழுது முடித்த போது அவரை நோக்கி நீ தொழவில்லை இந்நிலையில் நீ மரணித்து விட்டால் வேறு வழியில் நீ மரணித்தவராவாய் என்று கூறினார்கள்